நட்டினிக்காக உ தோழி அன்னலக்ஷ்மி ஒரு சகோதரி வந்து நம்ம கிட்ட வந்து பானிபூரி பண்றத பத்தி கேட்டிருந்தாங்க ரஜினி கேட்டிருந்தாங்க நினைக்கிறேன் ரஜினி ரொம்ப சந்தோஷமா நன்றி அந்த பானிபூரி வந்து கொஞ்சம் வேலை வாங்கும் ஆனால் செஞ்சுட்டோம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிடும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் இது வந்து ஒரு இதுக்கான அளவு நான் சொல்றேன் இந்த அளவு இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு அஞ்சாறு பேர் வந்து நல்லா திருப்தியாகவே சாப்பிட்லாம் இப்போ சாதாரணமாக நம்ம ஹோட்டல்ஸில் போய் ஆர்ட்ரு பண்ணோம்னா ஒரு பிளேட் வந்து ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அஞ்சு பூரி தான் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாங்கிறது வந்து ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிட்டோம்னா அதுக்கே வந்து ஒரு தனியாக ஒரு அமௌண்ட் போகிற மாதிரி இருக்கும் வீட்டில் செஞ்சிங்கன்னு வச்சிங்களேன் மொத்தமாக உங்களுக்கு ஐம்பது தான் ஆகும் அஞ்சு பேர் ஆறு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் ஓகேவா இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைம்மா வெள்ளை ரவை அது நல்லா வறுத்துக்கங்க வறுத்த ரவை இருக்கு இல்லையா அது ஒரு டம்ளர்னால் மைதா ஒரு டம்ளர் இந்த மைதாவும் ரவையும் வந்து சம பங்கு அதை வந்து நீங்கள் வந்து நல்லா தண்ணி ஊற்றி தாராளமாக உப்பு கொஞ்சமாக அதாவது அரை உப்பு ஏன்னா நம்ம எண்ணெயில் பொறிக்கும்போது அதில் எந்த ருசியும் இருக்காது உப்பு ஜாஸ்தி போட்டிங்கன்னா உப்பு கறிக்கும் மற்ற நம்ம அதில் சேர்க்க வேண்டிய அந்த மசாலா அதுக்கப்புறம் அந்த பானின்னு சொல்கிறில்லையா அந்த மீட்டா பானி காட்டா பானி அது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உப்பு இருக்கும் அதனால் நம்ம வந்து இதில் உப்பு குறைச்சி போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வந்து கட்டியாக பிசஞ்சு வச்சுருங்க கட்டியாக பசஞ்சி வச்சிங்கன்னா நல்லா ஊறிக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டுங்க மாவு அந்த ரவை வந்து நல்லா ஊறணும் அந்த அளவுக்கு நல்லா பசஞ்சி வச்சு சப்பாத்தி மாவை மாதிரி பிசஞ்சு வச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய சப்பாத்தியாக போட்டுட்டு கொஞ்சம் கனமாக போடுங்க அப்போ தான் வந்து உப்பெல்லாம் வரும் தட்டை தட்டையாக இல்லாமல் கொஞ்சம் உப்பி வந்தால் தான் நம்ம வந்து பால் மாதிரி வந்தால் தான் நம்ம பானிப்பூரிக்கு நல்லாயிருக்கும் நல்லா அழகாக அந்த பானிபூரி சைஸ்லேயே உள்ள ஒரு ஏதாவது ஒரு மூடி ஏதாவது ஒரு கட்டர் மாதிரி எதாவது இருந்ததுன்னா அந்த ரவுண்ட் ரவுண்டை வெட்டி எடுத்துகிட்டு எண்ணெயில் பொரிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நிதானமான சூட்டில் எண்ணெயில் பொரிச்சிங்கன்னா கறுக்கவும் கறுக்காது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து கொடுத்து நல்லா உப்பெலாக வரும் கொஞ்சம் கனமாக போட்டுக்கோங்க நீங்கள் ஒரு சப்பாத்தி போட்டோன்னே உங்களுக்கு தெரியணும் கொஞ்சம் கனமாக போட்டிங்கன்னா நல்லா உப்பி வரும் நல்லா பொறிச்சுட்டு அது வந்து தனியாக டப்பாவில் எடுத்து வச்சுக்கணும் இதுதான் பேசிக் இதை வந்து நீங்கள் மொதல் கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் ஒரே நாளில் தான் செய்யணுன்னு அவசியம் இல்லை அதுக்கப்புறமா அதுக்குள்ளார வைக்கிறதுக்கான உருளைக்கிழங்கும் கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு அவிச்சிட்டு அது இதே மாதிரி தான் உருளைக்கிழங்கு ஒரு மூணு உருளைக்கிழங்கு அவிச்சிங்கன்னா ஒரு ஒரு கப்பு கொண்டக்கடலை அச்சுக்கோங்க அந்த கொண்டக்கடலை இல்லை அப்படின்னாக்க நிலக்கடலை இருக்குது பாருங்கள் நம்ம சாதாரணமாக சாப்பிடுவோம் இல்லையா அந்த நிலக்கடலையும் அவிச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு அவிச்சு ரெண்டையும் வந்து லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சோண்டு சீரகத்தூள் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க உப்பு சீரகத்தூள் உருளைக்கிழங்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழை அந்த கடலை கடலை ஆறு நிலக்கடலை ரெண்டு மூணு இது அப்படியே பசஞ்சிட்டு இதை அப்படியே வந்து ஒரு நம்ம சும்மா பச்சையாக பிசஞ்சு வைக்கலாம் ஒன்று இதை வந்து இதெல்லாம் பண்ண வேண்டாம் ஸ்டவ்லெலாம் வச்சு இது பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலரில் ஒரு தண்ணி கொடுப்பாங்க அது வந்து காரம் அதுக்கு வந்து கொத்தமல்லி புதினா செம அளவு அதோட ஒரு பச்சை மிளகா அதாவது காரத்துக்கு தகுந்த ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணுன்னா இன்னொரு அரை மிளகா சேர்த்துக்குங்க ரொம்ப காரம் போட்டுறாதீங்க நிதானமாக போட்டுக்கோங்க அதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா இப்போ மாங்காய் சீசன் ஆகிருக்கு அதனால் மாங்காயோட வெள்ளை பகுதி இருக்குது பாருங்களேன் மாங்காயோடய ஒயிட் ஒயிட் பகுதி அதை மட்டும் அந்த தோல் சீவிட்டு மாங்காய் எடுத்துக்கோங்க மாங்காய் கிடைக்கலன்னா எலுமிச்சம்பளம் அதில் வந்து கொஞ்சம் ஒன்று சீரகத்தூள் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு உப்பு கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிட்டு அதை அப்படியே வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு கொஞ்சம் பெரிய கன்று இருக்கிற வடிகட்டியில் வடிகட்டிங்க அதாவது திப்பி மட்டும்தான் அதுலேருந்து வடிகணும் இந்த புதினால இருக்கிற நரம்பு கொத்தமல்லியில் இருக்கிற நரம்பு இந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா அது மட்டும் வடிகட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க இலையே இருக்கக்கூட நல்லா அரைச்சிட்டு அதை வந்து நிதானமான தண்ணியில் அதை நீங்கள் சாப்பிடும்போது தெரியுமே உங்களுக்கு பானிபூரியில் எவ்வளோ அந்த தண்ணி இருக்கணும் அப்படின்ட்டு அது மாதிரி வச்சுக்கலாம் இந்த இனிப்பு சட்னி ஒன்று பண்ணுவாங்க அந்த இனிப்பு சட்னி வந்து எப்படின்னா பேரிச்சம்பளம் காய்ந்த திராட்சை புளி சிறிதளவு வெள்ளம் சிறிதளவு வெள்ளம் இது மட்டுந்தான் இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்க எல்லாத்தையுமே வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சு நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சுருங்க வெள்ளம் உள்பட வெள்ளம் புளி காஞ்ச காஞ்ச திராட்சை எல்லாத்தையுமே வந்து சுடு தண்ணியில் நல்லா வந்து பொங்குற தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டிங்கன்னா அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுருங்க அடிக்கும்போது அந்த புளி கோது அது இதெல்லாம் கொஞ்சம் இருக்காது அது வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி கலந்து அதையும் வடிகட்டி வச்சிட்டிங்கன்னா இப்போது பானிப்பூரி ரெடி எப்படி சர்வ் பண்ணணுன்னு சொல்லிட்டோம்னா பூரி எடுத்துக்கோங்க அதோடய லேசான பகுதி இருக்கும் ஒரு பக்கம் பூரி வந்து மொத்தமாக இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லேசாக இருக்கும் அந்த லேசான பகுதியை வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க அதில் வந்து இந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து ஓரளவு போட்டுக்கோங்க அந்த பூரியில் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு போட்டுக்கோங்களேன் போட்டுக்கோங்க இதை வந்து பிளேட்டில் அடிக்கிடுங்க ஒரு சாப்பாடு பிளேட்லேயோ இல்லை வந்து இன்னொரு பெரிய தாம்பாளத்துலேயோ வரிசையாக நீங்கள் குழந்தைங்க வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் அடுக்கி வச்சுருங்க அடுக்கி வச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பானியை வந்து ரெண்டு ரெண்டு கப்பில் போட்டு இது ஒரு அஞ்சாறு அஞ்சாறு தட்டில் வச்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் சேட் மாஸ்டர் ஆகிடுவீங்கங்க கண்டிப்பாக பானிபூரி பட்டம் கிடச்சிடுவோம் உங்களுக்கு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் நன்றி